கல்வி கற்பவர்க செயலையில் திருப்தி அடைந்து தன் இறக்கைகளை பூமியில் வைக்கின்றனர் நிச்சயமாக ஓர் அறிஞனுக்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் மற்றும் தண்ணீரில் உள்ள மீன்கள் உட்பட பாவ மன்னிப்பு கேட்கின்றன வணக்கசாலியை விட ஒரு அறிஞனின் சிறப்பு மற்ற நட்சத்திரங்களை விட போலாகும் அறிஞர்கள் என்போர் நபிமார்களின் வாரிசுகள் ஆவர் மேலும் நபிமார்கள் தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ வாரிசாக விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் அறிவு ஞானத்தையே அதை எடுத்துக்கொண்டவர் பெரும் நற்பங்கை எடுத்துக் என்று நபி சொல்லாஹூ அனிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ மூன்று ஆறு நான்கு ஒன்று திருமிதி இரண்டு ஆறு எட்டு இரண்டு